நன்றக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது மாங்காய் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் மாங்காய் தேவையான அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு ருசிக்கிறப்படுக்கு ஸ்பூன் வெந்தயம் மரஸ்பூன் கருங்காய்பூள் சிறிது அளவு மிளகாய்பூள் தேவையான அளவு மஞ்சள் ஒரு பெஞ்ச் வெள்ளம் ஒரு சிறிய துண்டு செய்முறை முதல்ல மாங்காயை வந்து துருவி வச்சுக்கணும் அப்படின்னா கட்டர்ல சீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ஸ்டவ் பாத்து வச்சுட்டு அதிகாரமான பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஒட்டுவோம் அதாவது ஒரு கிலோ மாங்காய்ன்னா பால் கிலோ நல்லெண்ணெய் ஒத்திக்கணும் நல்லெண்ணெய் ஒத்துட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் இந்த கழுகு போட்டுவோம் கழுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்து போட்டுட்டு ஒரு பெஞ்சு மஞ்சப்பொடி போட்டுருவோம் மஞ்சப்பொடி போட்டு மாங்காய் துருவி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குவோம் நல்லா சுருண்டு வதங்கும் போது இருக்குன்னு தெரியும் துருவத்தை பார்க்கும்போது நிறைய காமாரி இருக்கும் சுருண்டு வதங்கணும் வதங்கும் போது வதங்கின உடனே இந்த உப்பு ருசிக்க மாறி போட்டு எவ்வளோ கா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்குவோம் மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நல்ல ராஸ் மல் இந்த வெள்ளைக்கட்டியை பொடியாக்கி அதில் போட்டு அது கொஞ்சம் உருகி நல்லா மிக்ஸ் பண்ண பண்ணி வெந்தயத்தை முதல்ல வறுத்து பொடி பண்ணி வச்சுக்குவோம் ட்ரை பேன்ல அந்த வெந்தய பொடியை எல்லாம் நல்லா டாஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுப்பாமான மா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மாங்காய் தொக்கி தயாரும் இது வந்து வெறுமனையே சாப்பாடு போட்டு கூட பெருசு சாப்பிடலாம் ஆஹ் தயசாத்த நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு கூட தொட்டிக்கு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சந்திப்பேன்